إن الحمد لله نحمله ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أحماننا من يهد الله فلا مضر له ومن يبذله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له أشهد أن سيدنا ونبينا ورمانا محمد العبد ورسوله سمع الله اللهم على سيدنا محمد وعلى اله واصحابه وكلمة تسليما كثيرا كثيرا اما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والقران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق من شرو يغوص من جبا وقبر ومن شرو انثبات في العقد ومن شرو حقد اذا حقد انا بني عباس رضي الله عن علي النبي صلى الله عليه وسلم العين حق ولو كان شيء سبق الكذب இறுதி சோதராக இவ்வுலகத்துக்கு ஜொலிச்சு வந்தனம் உயிரிலும் மேலான ஹபீப் முகமது அவர்கள் மீதும் அன்னாரின் புண்ணாக்கடை எரிச்சுவோடுகளை பின் சுவர்ந்த உத்தம கண்ணியமான சகாபாக்கள் சாபி எழுங்கள் சபா சாபி எழுங்கள் கருவந்தம் வரக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் எல்லோர்கள் மீதும் அல்லாமின் ரத்மச்சும் அக்பரச்சும் உண்டாவதாக அல்லாமின் கட்டளை மதித்து இரலத்தில் சமூகம் தந்திருக்கும் அன்பு சகோதரிகளே அல்லாமின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹுடைய அல்லாஹ் அலை வசல் அவர்கள் அறாம் என்று தடைமாக்கிறார்களோ அவ்வாறான அனைத்து காரியங்களையும் வாழ்வில் முற்றும் உள்ளதாக சவிந்து கொள்ளுமாறு முதலில் அடியனாகி எனக்கும் அப்பா உங்களுக்கும் அசியத்தும் செய்து கொள்ளவில்லை அன்பான சகோதரர்களே அல்லாஹும் சென்ற வாரம் முக்தார் ஷேக் ரியாஸ் முஸ்தி அசத் அவர்கள் ரபு இபத் அல்லாஹ் நமக்கு தந்திருக்க கூடிய வளம் நமக்கு தந்திருக்க கூடிய அருட்களை பற்றி நிகழ்த்தினார்கள் நேரத்தில் அல்லாஹ் நமக்கு பலவிதமான வளங்களை தந்திருக்கிறான் நியாமத்தை அருளை தந்திருக்கிறான் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற நியமத்தில் அருளில் மிகவும் முக்கியமான ஒரு நியமத்தான் அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக ஈமான் உள்ளவர்களாக அல்லாம் நம்மை ஆக்கிருக்கிறார் இந்த ஜீ உல் இஸ்லாம் என்ற நியமத்துக்கு அப்பால் அல்லா நமக்கு உபகாரம் செய்யக்கூடிய பாக்கியம் பெற்றோர்களுடைய துாவை பெறக்கூடிய பாக்கியம் பெற்றோர்களுடைய கண்களை குளிர வைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய காயத்தில் தருகிறானே இது மிக பெரும் ஒரு நியமாக அவர்கள் அவர்களுடைய புத்தவாவில் நிகழ்த்தினார்கள் அன்பான சகோதரர்கள் அல்லாஹு நல்ல இதே போன்று மிக பெரும் ஒரு நியமர் அன்பான சகோதரர்களே உடல் ஆரோக்கியம் எனும் இந்த நியமத்தை இழந்த பல சகோதரர்கள் உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்காக கண்ணீர் வடித்து மன்றாடுவதை உங்காக்கி செல்வதை நாம் காண்கிறோம் இதே போன்று அன்பான சகோதரிகளை உடல் ஆரோக்கியத்தை இழந்த பல சகோதரர்கள் பல கோடிக்கணக்கான பணங்களை செலவழித்து உடல் ஆரோக்கியத்தை அடைந்து கொள்வதற்காக உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக் பலவிதமான முயற்சிகளை செய்வதை நாம் காண்கின்றோம் அன்பான சகோதரர்களை அல்லாஹு உன்னே பெற்றோர்களுக்கு கடுமை செய்வதாக இருந்தாலும் சரி நாம் குரான் சரி விபாதத்தில் ஈடுபடுவதாக இருந்தாலும் சரி சமூக சேவை செய்வதாக இருந்தாலும் திருப்பிப்படுத்துவதற்கு நடிகல் நாயகம் செல்ல வாகுல் அலைவர் அவர்கள் சொன்னார்கள் மனிதர்களில் இரண்டு நியமத்துகளை மனிதர்கள் தொடுப்போக்காக சமணீனமாக கேர்லஸ் ஆக அதுல ஒன்று மகுசுன்னாமா அஸ்-சிஹா உடல் ஆரோக்கியம் இரண்டாவது அல் ஃபரா ஃஒய்வுநேரம் உடல் ஆரோக்கியತೆಯும் இந்த ஃஒய்வுநேர ஃஒய்வுநேரத்தையும் மனிதன் பயாதாராக கணக்கெடுकामा கவனினமாக இருக்கான் நபிகள் நாயகம் முஹம்மது صلى الله عليه وسلم அவர்களத்தில் இரண்டாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வந்தால் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் நபி صلى الله عليه وسلم அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு முதன்முதலாக கலீமாவுக்குப் பின்னால் தொழுகை கொள்கையை கற்றுக் கொடுத்ததன் பின்னால் இஸ்லாமை கற்றுக் கொடுப்பார்கள் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக எனக்கு நேரான பாதையை காட்டுவாயாக உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக என்ற அந்த கاويه நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் ஏத்த கூடி ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த துஆவை கற்று கொடுத்தார்கள் கன்மரி நாயகம் மூஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருளுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்விடத்தில் adeguமாக உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி உடல் சித்தாக்காக வேண்டி adeguமான பிரார்த்தனைகளை செய்து இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் மூஸா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் adeguமாக சில துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியதின் દુன்யா வல் ஆఖிரா யா அல்லாஹ் மருமையிலையும் எனக்குலத்தைவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் காலை மாலையில் அதிகமாக நபியவர்கள் உடல் ஆரோக்கியத்தை தருவாயாக கண்ணிலே ஆரோக்கியத்தை தருவாயாக என்னுடைய செவியிலே ஆரோக்கியத்தை தருவாயாக என்னுடைய கையில ஆரோக்கியத்தை தருவாயாக என்னுடைய இதயத்தில் ஆரோக்கியத்தை தருவாயாக என்று உடல் ஆரோக்கிய க்காக நபி அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் அம்மா இன்னி அவங்க மிக்க பிரார்த்தனை செய்வார்கள்ருந்த நீங்குவதை விட்டு நீ தந்திருக்கூடிய உடல் உடல் ஆரோக்கியம் மாறுவதை விட்டு பாதுகாப்பாயாக என்று செல்லு அலை அவர்கள் உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி அல்லாமிடத்தில் அதிகமாக செய்வார்கள் அல்லாஹு உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படுவதை விட்டும் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டியும் செல்லவாக அவர்கள் பல பிரார்த்தனைகளை ார்கள்ே போன்று உடலுக்கு பாதிப்பு தீர்வு ஏற்பட்டால் அதற்கு செய்யக்கூடிய மருத்துவத்தை மருந்துகளையும் அலி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அன்பான சகோதரர்களே ஒரு மனிதனுக்கு உடலில் மாற்றம் பாதிப்பு ஏற்படுவதாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படுவதாக இருந்தால் உடலில் நோய் ஏற்படுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு அதனால் அவனுடைய உடலுக்கு பாதிப்பு ஏற்படலாம் அதே போன்று அவனுக்கு ஏற்படக்கூடிய மன அதன் மூலமாகவும் அவன் நோய் உட்படுத்தப்படலாம் அதே போன்று அவன் செய்யக்கூடிய வேலை அந்த வேலை பருவின் காரணமாகவும் அவன் உடல் அவனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு உண்டாகலாம் ஒரு நோயில் பீளிக்கப்பட்டு அதற்காக வேண்டி அவன் குடிக்கக்கூடிய அந்த மருந்தின் மூலமாகவும் அவனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம் அதிகமாக சிந்திப்பதன் காரணமாக கவலைப்படுவதின் காரணமாக உடல் ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம் அதே போன்று மோசமான பாவனைகள் மோசமான குடிப்பழக்கம் அதே போன்று மோசமான பாவனைகள் பாதிப்பதன் மூலமாகவும் அவருடைய உடலுடைய ஆரோக்கியத்துக்கு பாதிப்பு ஏற்படலாம் அவருடைய மோசமான உறவுகள் விபச்சாரம் போன்ற தவறான உறவுகள் வைத்திருப்பதன் மூலமாகவும் அவனுடைய உடலுக்கு தீங்கு பாதிப்பு ஏற்படலாம் இது இதே நாம் எல்லாம் அழைத்த விடயம் ஒரு மனிதனுடைய உடலுக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்படக்கூடிய தீர்வுகள் பாதிப்புகள் ஆனால் நபிகள் நாயகம் அலி வசல்லம் அவர்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏற்படுத்தையும் சொன்னார்கள் உதாரணமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடித்தால் அவருடைய உடலில் பாதிப்பு ஏற்படும் ஆனால் அடிக்காமல் ஏற்படக்கூடிய சில மோசமான பாதிப்புகளை நம்பி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதே போன்றுதான் சூனியம் ஒரு மனிதன் பிடிக்காவிட்டால் அவருடைய வளர்ச்சி அவருடைய குடும்பம் அறிவை பிடிக்காத அவருக்கு செய்யக்கூடிய தாக்கம் ஏற்படுகிறது அவருடைய பொருளாதாரத்தில் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் வளர்ச்சியில் தடை ஏற்படுகிறது இதே அன்பான சகோதரர்களை நாம் எல்லோரும் கவலை இருக்கக்கூடிய இன்னொரு பாதிப்பையும் நபிவர்கள் சொன்னார்கள் அதுதான் சொன்னார்கள் ஏற்படுத்தக்கூடிய சகோதரர்களே அல்லாஹு நல்லதியார்களே கண்ணூர் இந்த கண்ணேரில் திருச்சியை பற்றி என்ன சொல்கிறது நாம் எல்லோரும் கண்ணூர் கண்ணூர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் இதனுடைய தாக்கம் இதனுடைய பாதிப்பு கண்ணூரின் மூலமாக ஏற்படக்கூடிய இந்த தாக்கத்தை பற்றி சகோதரர்களே முஸ்லிம்கள் இந்த கண்ணூர் என்பதை திருச்சி என்பதை அவர்களும் நூறுக்கு நூறு நம்புகிறார்கள் இந்த கண்ணூரை பற்றி அல்லாம் சொல்கின்ற பொழுது அன்பான சகோதரர்களை அல்லாஹு நேரடியார்கள் பொதுவாக நாங்கள் தமிழ் பல வார்த்தைகள் பல ஊர்களில் பலவிதமாக சொல்வார்கள் சிலர்கள் கண்ணூரு கண்ணேரு கண் திருஷ்டி ஓமல் ஓமலிப்பூர் அதே போன்று கண் கொதி அதே சிங்களத்தில் சொல்ல போனால் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அரவியல் சொல்ல போனால் அல் ஐ கண்ணூர் என்று சொல்வார்கள் இந்த கண்ணூரை பற்றி அல்லாஹ் குரானில் சொல்கின்ற பொழுது நெருங்கல் நாயகம் அலிவசம் குரானுதான் ஆரம்பிப்பார்கள் அதை காப்பீர்கள் செவிமடைத்தால் அவர்களுடைய கண்ணில் அமரா ஒரு மனிதனை வீழ்த்துவதற்கு ஒரு மனிதனை தாக்குவதற்கு கண்ணால் இன்னொரு மனிதனை மயங்கி கீழே விலை செய்வதற்கு பாவிக்கக்கூடிய வார்த்தை தான் அன்பான சகோதரில் அவர்களுடைய கண்ணால் நபியை அதே போன்று மகன் உதவி பெற்றுக் நாட்டில் இருந்து வேண்டாம் நீங்க சொல்ကြிறார்கள் ஏன் யாகுப் अलैहिस्सலாம் இப்படி சொல்றார்னு சொன்னா 11 பிள்ளைகளும் ஒரே தடால வரக்கூடிய நேரத்துல மக்களுடைய கண்ிருச்சி மக்களுடைய அந்த கண்ணீர் கண்ணూరు ஏற்படலாம் அதனால தான் யாகுப் अलैहिस्सலாம் அவர்கள் இப்படி அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்கிறார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல நபிக்கு சொல்கிறான் ஃபல பிலியங்களில இருந்து நீங்கள் பாதுகாப்பு சேடுங்கள் குல் அவுது பி ரப்பில் ஃபல அது காலையில மப்பிளத்தில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு சேடுங்கள் மின் ஷர்ரிமா அவன் படைத்த எல்லா படைப்பிடங்களுடைய தீங்கை விட்டும் ரொம்ப பொறாமைக்காரன் பொறாமைப்படக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய தீங்கை விட்டும் ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வைரம் குரோதம் அதே போல பொறாமை வந்துட்டா அந்த நேரத்தில் அவன் பார்க்கக்கூடிய பார்வையினால் ஒரு தீங்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அல்லா சொல்கிறான் அந்த பாதிப்பை விட்டு அல்லா நீங்கள் பாதுகாப்பு சேருங்கள் சகோதரர்களே ஒருவருக்கு மனிதன் அல்லாஹ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியமத்தை ஏக்கத்தோட ஆனந்தத்தோட ஆத்திரத்தோட வெறுப்போட பொறாமையோட ஆச்சரியத்தோட வியப்போட வைத்தறிச்சல் வைத்தறிச்சலோட பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர் பார்க்கிறாரோ ஆச்சரியத்தோடு இருக்கலாம் அல்லது அவருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள் உதாரணமாக ஒரு மனிதன் ஆச்சரியத்தோட ஒரு அழகான குழந்தையை பார்க்கிறார்கள் எவ்வளவு என்று சொல்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த குழந்தை நோய் அந்த குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுகிறது ஒரு வாகனத்தை பார்த்து ஆச்சரியம் ஏற்படும் ஒரு வீட்டை அதாவது அந்த நேரத்தில் அவருடைய கண்ணால் வெளிப்படக்கூடிய அந்த கதிர்வீச்சுகளின் காரணமாக பொழுது அந்த வீட்டுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது மனிதனில் என்பதாக என்பது உண்மை விஷயம் சொன்னார் இருக்கும் என்று சொன்னால் அல்லாவுடைய கதரை முந்த முடியாது அல்லாவுடைய கதரை முந்தக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்று சொன்னால் கண்ணூறு முந்திவிடும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு ஒருவருடைய கண்ணூரின் காரணமாக ஏற்படக்கூடிய நலவு தடை செய்யப்பட்டு போய்விடும் அதிபர்கள் சொன்னார்கள் அல்லாவுடைய கதரை முந்தக்கூடிய அந்த தாக்கம் அந்த சக்தி கண்ணூருக்கு இருக்கிறது என்பதாக சொல்ற அலி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் ஒவ்வொரு நாளும் அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு சேருங்கள் மோசமான ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டால் அதை தாங்க முடியாது பாதிப்பு அல்லாஹிடத்தில் பாதுகாப்பு சேருங்கள் அன்பான சகோதரர்களை நபியவர்கள் சொன்ன இந்த அதி ஆச்சரியமாக இருக்கிறது நபியவர்கள் சொன்னார்கள் கண்ணூர் எந்த அளவு பாதிப்பை உண்டாக்கும் என்று சொன்னால் நபியவர்கள் சொன்னார்கள் கண்ணூர் மனிதரை கொண்டு போய் கவலில் சேர்க்கும் என்று சொன்னார்கள் என்று சொன்னார்கள் சேர்த்துவிடும் என்பதாக சொன்னார்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் அங்கே ஒரு சிறிய குழந்தை கொண்டிருக்கிறார் நபி அவர்கள் அதாவது முகத்தில் ஒரு பொக்கலம் மாதிரி நபி அவர்கள் அந்த காய் புகலத்தை பார்த்தவுடன் சொன்னார்கள் உம் முசலுமா உடனே அந்த பிள்ளைக்கு நீங்கள் அல்லாஹ் பாதிப்புக்காக நீங்கள் பாதுகாப்பு பார்த்து சொன்னார்கள் அன்பான சகோதரர்களை இமாம் அஹமது அவர்கள் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் இரண்டு அல்லாஹூ நபர்களும் அதை போன்று அவர்களும் ஒரு நாள் குளிப்பதற்காக செல்கிறார்கள் அபு உமாமா பதிவு செய்கிறார்கள் இந்த நேரத்தில் மேலாடையை கலட்டிவிட்டு குளிப்பதற்கு ஆரம்பிக்கிறார்கள் ஆமதி இந்த சகலிபுர உடம்பை பார்த்து சொன்னார்கள் ஆச்சரியமான உடம்பு இதே போன்று அழகான ஒரு உடம்பை நான் காணவில்லையே எவ்வளவு வெள்ளை நிறமான உடம்பு என்று சொன்னது மாத்திரம்தான் அவர்கள் அதே இடத்தில் மயங்கி கீழே விழுந்தார்கள் அதே இடத்தில் மயங்கி கீழே விழுந்தார்கள் விழுந்தது மட்டும் அல்ல அதாவது மயங்கி கீழே விழுந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாரே நாங்கள் பேசுகிறோம் எதுவும் அவரால் உணர முடியலாம் நபி அவர்கள் அதே இடத்தில் இருந்தார்கள் ஓடோடி வந்தார்கள் நபி அவர்கள் எத்தனை நிகழ்ந்தது என்று கேட்டுவிட்டு बिन அதாவது ஆமீர் ibn Rabi'a அவர்கள் பார்த்த சொன்னார்கள் अला மயப்துல் அஹதுக்கும் அஹா உங்களுடைய சகோதரர் கொலசிய பார்க்கிறீங்களா உங்கட கண்ணுரால இவர் மௌத்தாக பார்க்கறாரே உங்கட கண்ணுரால இவருடைய உடலை தாக்கம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆமீரே நீங்கள் ஒரு அஹமான உடம்ப கண்டுங்களா என்ன சொல்லணும் தெரியுமா அவனுடைய பரக்கத்துக்காக நீங்க துஆ செய்து இருக்கணும்னு நபி அவர்கள் சொன்னார்கள் அன்மான சகோதரர்களே நபி அவர்கள் சொன்னார்கள் اذا را احدكم من اخيك من نفسك உங்களிடத்தில் அல்லது உங்களுடைய சகோதரிடத்தில் பொருளாதாரத்தில் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை கண்டால் வளர்ச்சியை கண்டால் நீங்கள் அல்லாஹிடத்தில் அதற்காக பரப்பித்துக்காக அழகான குழந்தைய கண்டா அழகான வீடை கண்டா அழகான வாகனத்தை கண்டா அழகான ஆடையை கண்டா ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கண்டா அழகான குரல் வளம் உள்ளவர்களை கண்டால் நாங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நவியவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லுங்க இல்லையா பாரக் அல்லா என்று சொல்லுங்க என்று நவியவர்கள் சொல்லி காட்டினார்கள் திருமணம் என்பது நமக்கு தெரியும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கட்டம் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணையக்கூடிய அதாவது மணமகனாக மணமகளாக இணையக்கூடிய ஒரு கட்டம் இந்த கட்டத்தில் நிறைய மக்களுடைய கண் கண்படும் அதனால நபி அவர்கள் அந்த நேரத்தில் சொல்லி கொடுத்தாவை பாருங்கள் சிலர்களுடைய கண் கண்ணூராக மாறிவிடும் என்பதற்காக நபி அவர்கள் அந்த நேரத்தில் கூட குழந்தையை பார்க்கக்கூடிய நேரத்தில் யாராவது குழந்தை கிடைத்து என்று சொன்னால் அந்த நேரத்தில் கூட நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் அந்த குழந்தைக்காக நீங்க பரக்கத்துக்காக ஆசைங்க என்றுதான் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் அன்பான சகோதரர்களை அல்லா பின்னலடியார்கள் அழகான குழந்தை அதை போன்று ஒருவருடைய வாகனம் வீடு எதை கண்டாலும் எங்களுடைய நாவால் எங்களுடைய உள்ளத்தில் ஏக்கம் பொறாம அதை போன்று அதிர்ச்சியோடு பார்க்க கூடாது என்று சொன்னால் முதலாவது சில ஊர்கள் சிலர்களுடைய கண்ணூரால் சுக்குநூர் ஆகிய வரலாறை இமாம்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நன்றாக இருந்த ஊரு கூட சிலர்களுடைய கண்ணூரால் இந்த ஊரை பாருகளை எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கலாம் என்று சொல்லிட்டு வாராரு அடுத்த நாள் அந்த ஊரில் பல பெ நினைக்கோம் நல்ல சாப்பிட்டார் அதாவது என்னுடைய என்னுடைய அதாவது என்னுடைய பெற்றோருடைய ஒரு நெருங்கிய நண்பன் வருடத்துக்கு சொல்லி இருக்கிறேன் இந்த நேரத்தில் ஒருவர் வந்து என்ன கண்டத்தோட சொன்னாரு மாப்பிள்ள போல இருக்கிறேன் என்று சொன்னாரு அன்று அவரு சொன்ன வார்த்தை அந்த கண்ணூரின் காரணமாக இன்று வரைக்கும் நான் நோயாளியாக இருக்கிறேன் அன்று ஏன் உடலில் ஏற்பட்ட ஒரு மயக்கம் அந்த வருத்தம் இன்னும் என்னுடைய உடம்பில் இருக்கிறது சொல்லி அன்பான சகோதரர்கள் கூட கண்ணூற்பட கூடாது பெற்றோர்கள் கூட என்ன செய்யணும் என்றார் என்று சொல்லும் என்பதை நம்பி அவர்கள் கற்றுக்கிறார்கள் நிறைய குழந்தைகள் நோய்வாய்ப்படுவதற்கு நிறைய பேருடைய பொருளாதாரத்தில் தாக்கம் ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் என்ன என்றால் சில பெற்றோர் தினத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவலை இனமான ஒரு செயல் அதை பைத்தியம் என்று கூட சொல்லலாம் பைத்தியம் பல வகையில் இருக்கிறது நான் சொல்ல போறக்கூடிய இந்த வகையும் பைத்தியத்தில் ஒரு வகை தான் சில பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய பைத்தியம் என்ன என்று சொன்னா பிள்ளைகள் செய்யக்கூடிய செயல்களை வீடியோ எடுத்து அல்லது ஆடைகளை அணிவித்து எஃபிஐ லையும் வாட்ஸ்அப் புரொபைல் போடுறது எஃபிஐ ல போடுறது அவருக்கு ஆசிரம் என்ன ஏண்ட மகன் கோதுறது என் மகன் ரைன் சொல்றது மகனுடைய ஆடியை பார்த்து ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் லைக் போடுறாங்க எத்தனை பேர் அடிக்கிறாங்க பார்க்கணும் என்று குழந்தைய பழி கொடுக்கிறார் பார்க்கக்கூடிய எல்லாரும் அதுக்கும் பாதிப்பு செய்தா குடும்ப வாழ்க்கு ஆச்சரியமான பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சரி கண்ணூர் என்பது உண்மை கண்ணூர் என்பது மனிதரை கொண்டு போய் கபரில் கொண்டு போய் சேர்த்து விடும் சரி கண்ணூர் பட்டால் அதில் எப்படி பாதுகாப்பு அவர்கள் இந்த கண்ணூரை நம்புகிறார்கள் ஆச்சரியமான பொருளை கண்டால் அவர்கள் கூடிய பொருளுக்கு இதேபோன்று அவர்கள் சொல்லுவார்கள் ஆனால் கண்ணூர் ஏற்பட்டுவிட்டால் அவர்கள் கையில் ஒரு தாயத்தை கைதை கற்றுக் கொள்வார்கள் நசாராக்கள் அதாவது இந்த கண்ணூருக்கு ார்கள்ா இந்த கண்ணூர் அவர்கள்ிஸ்தாதிகள்ை அவர்களுடைய பையில் வைத்துக் கொள்வர்களைச் சேர்ந்தவர் ஆதி காலத்தில் வாழ்ந்தவர்கள் விளக்கம் மட்டு என்று சொல்லி இந்த கண்ணூருக்கு சொல்வார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் கண்ணூர் கட்டுவிட்டால் வயசான ஒரு பொம்பளையை கொண்டு வந்து அவர்களுடைய மந்திரி அதாவது மந்திரிக்க கூடிய மந்திரிகளை மந்திரிக்க என்ன அவர்கள் அந்த நாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் உதாரணமாக நான் நிகாவுடைய சொல்வது பொதுவாக நமக்கு திருமணம் நிகா வலிமா எப்படி செய்யணும் என்று எடுத்தால் அவர்களுடைய திருமணம் அவர்களுடைய கல்ச்சர் மார்க்கத்தில் சொல்லப்பட்டதை போன்று செய்வார்கள் வேறு மார்க்கத்தை பின்பற்ற மாட்டார்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் அவர்களுடைய திருமணத்தை வைத்துக் கொள்வார்கள் அவர்களுடைய மார்க்கத்தில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை போன்று திருமணத்தை செய்து கொள்வார்கள் அதே போன்ற இந்துக்கள் கோவிலில் திருமணம் செய்து கொள்வார்கள் அவர்களுடைய மார்க்கத்தில் எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்று செய்வார்கள் ஆனால் நமது இஸ்லாமியர்கள் சகவாழ்வு தகவாழ்வு என்று சொல்லி எல்லாத்திலையும் தகவாழ்வு எந்தளவு நிகாஹ மாத்திரம் பள்ளியில் வச்சுட்டு இந்துக்களுடைய கல்ச்சரும் பௌத்தர்களுடைய கல்ச்சரும் அதே கிறிஸ்தவர்களுடைய கல்ச்சர் எல்லாருடைய கல்ச்சரையும் இதே போல விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருப்பதற்கு முகத்தில் வைப்பார்கள் மல சகோதர்கள் பழக்கம் அன்பான சகோதரர்களை இந்துக்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் வீட்டுக்கு கண்ணூர் படாமல் இருக்க வீட்டுக்கு முன்னால பூசலிக்க ஆனா எங்கட சகோதரர்கள் வீட்டுக்கு முன்னால பூசணிக்காக தொங்கு விடல்ல வீட்டுக்கு முன்னாலே வீட்டுக்கு உள்ளேயும் நிறைய அத்தர் குப்பிகள் தொங்குவிட்டு இருக்கிறாங்க அதற்குள்ள ஏதோ ஒன்று எழுதி வீட்டுக்கு முன்னால வீட்டுக்குள்ள செலவர்களை கடைக்கு போனாலும் ஒவ்வொரு தவறு மூலையிலையும் ஒரு அத்தர் குப்பி தொங்கிக் கொண்டிருக்கிறோம் அண்ணா சகோதரர்களே நாம் வாயால் ஓதக்கூடிய அந்த துடிய தாக்கத்தை விட எந்த போத்தலுக்கும் தகடுக்கும் கிடையாது நபி அவர்கள் எந்த வீட்டுக்கு போயும் போத்தல் கொடியிவிட்டு வரல நபி எந்த வீட்டுக்கு போயும் முன்னால போய் தகட கொளியர்கள் ஒட்டிக்கொள்வோம் செய்துவும் நமது மாற்றுமதோதர்களுடைய கல்ச்சரில் நாம் மிக முக்கியமாக பின்பற்றக்கூடிய ஒன்றுதான் அவர்கள் கண்ணூர் பட்டுவிட்டது என்று சொன்னால் என்ன செய்வாங்க வெள்ள புடவையில ஒரு எலுமிச்ச ஒரு கொச்சி அதாவது கொச்சிக்காவையும் மிளகையும் அதே போன்று போட்டு உடம்பெல்லாம் சேர்ப்பாங்க வீட்டுக்கு ஒரு பழைய உண்மாண்ட கூட்டி கொண்டு வந்து வயசான உண்மாண்ட கூட்டி கொண்டு வந்து தலையில களத்துல காலில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நெருப்புல கொண்டு போய் போடுறோம் இது யாருடைய பழக்கம் இது இந்துக்களுடைய பழக்கம் இது மாற்று கோதரு குடியலக்கம் இஸ்லாம் শরயா நமக்கு கண்ணூர் பட்டா என்ன செய்ய வேண்டும் என்பதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் முதலாவதே கண்ணூர் யார் மூலமாக பட்டதென்று நமக்கு தெரியும் என்று சொன்னால் நான் நேற்றோடு சொன்ன அந்த அஹமத் விரகூடிய ரிவாயத் அதாவது ஆமிர் இப்னு ரபியாவுடைய கண்ணூர் சாலிஹு இப்னு அனபத்துக்கு பட்டது பையின் கீழே விழுந்தார்கள் நபி அவர்கள் கொடுத்த ட்ரீட்மென்ட் நபி அவர்கள் கொடுத்த நிவாரணம் என்ன என்று சொன்னான் அந்த ஆமிர் இப்னு ரபியாவுடைய கையே கலவை சொன்னார்கள் அதே இப்னு சாலிஹ் கலவை ார்கள் அந்த தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து யாருக்கு கண்ணூர் பட்டதோ அவருடைய பின்னால நின்று தலையில் கூட்டி அவருடைய முதுகிலும் கூத்திவிட்டு அந்த பாத்திரத்தை தலைக்கு புற போட வேண்டும் அப்படி சொல்றார்கள் அந்த அதீசில் அந்த அதி அறிவிக்கக்கூடிய அபூமாமா சொல்கிறார்கள் அவரை கழுவி அவருடைய தண்ணீரை எடுத்து இவருடைய மேலில் கூத்துறதற்கு பின்னால் இந்த சஹாபி வளமையை போன்று வளனியைப் போன்று கதைக்க கூடியவராக சுகதேவியாக மாறிவிடுகிறார் யார் நெஞ்சில் கையை வைத்து நெஞ்சில் அடித்து என்று தெரியாதா நபி ஒரு நாள் அதாவது போன்று அதாவது நபீ உடன்புல ஒரு தாக்கம் ஏற்பட்டு உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஜிப்ரில் அவர்கள் யா ரசூலுல்லாஹ் என்ன சுகமில்லாமல் இருக்கிறா நபி அவர்கள் சொன்னார்கள் ஜிப்ரீலை பார்த்து நஹம் யா தம்யா ஜிப்ரீல் உனக்கு ஏதோ ஒரு தாக்கம் உள்ளதிலிருந்து இருக்கிறவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபிவர்களுக்கு ஓதி பார்த்தார்கள் அலகான் ஒரு дуஆ இந்த дуаவு ஒவ்வொருவரும் பாடம் ஆக்கி கோங்க இந்தத் ப்ளேயர் மாளுடைய பேர் பாடம் ஏன மகானுக்கு மகளுக்கு எത്രയോ நடுக நடுகளுடைய பேர் பாடம் انا дуа பாடுனது சொன்ன நேரம் அது கஷ்டமாக இருக்கிறندெல்லாம் சொல்லுரோ அன்பான ஷஹாததிலே நேரம் கொடுத்த дуаத்துல பாடம் ஆக்குங்க جمريل عليه السلام نبي عملالك في اوضي فاكرام بسم الله أرقيك من كل شيء يؤذيك من شر كل نفس أو أين حاسدين الله يشفيد بسم الله أرقيك عند دعا جمريل عليه السلام عرقل نبي عملالك في اوضي جرار أنما نشهود نبي صلى الله عليه وسلم كان نور يفير قولند حسن حسين رضي الله عنه كان نور پدامن ادرى فددك اوور نالوم نبي عملالك தேடி போறது ஓதித்தான் என்று சொல்றதை விட ஒவ்வொரு பெற்றோர்களும் இன்றைக்கு வியாபாரத்தை நஷ்டம் அது ஓடுறோம் சைனாக்கு போற மங்கோ வியாபாரத்தை இந்த நம்பிக்கை கிடையாது நமது இதற்காக வாதிக்கிறார்கள் என்பது கிடையாது நினைக்கிறேன் இந்தியாவை சேர்ந்த மருத்துவர் புத்தகத்தை எழுதி என்று பெற்றுக் கொள்ளலாம் ஏற்படக்கூடிய தாக்கம் அதாவது பெரும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றது அவன் எந்த நோக்கத்தோடு பார்க்கிறானோ தாக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய கண்ணால் வெளிப்படக்கூடிய தாக்கம் பார்க்கப்படுகின்ற பொருளுக்கு ஏற்படுகிறது இதற்கு அறிவியல் ரீதியாக நோக்கு வருமும் நயன சிகிச்சை என்று சொல்வார்கள் என்று சொல்லி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆனா ஆரம்ப காலத்தை வரலாறு அதாவது நம்முடைய முன்னோர்களுடைய வரலாற எடுத்து பார்த்தால் அன்பான சகோதரர்களை இறுதியாக சொல்லி குத்துபாவம் முடிச்சிட்டு நாங்க விஞ்ஞானத்துல விஞ்ஞான புத்தகத்துல அதே நமது ஆசிரியர்கள் படித்து தந்திருக்கிறாங்க ஆயிரத்தி 643 நாற்பத்தி மூணு காலத்தில் இங்கிலாந்துல வாழ்ந்த ஒரு விஞ்ஞானி நியூட்டன் என்று சொல்லக்கூடியவர் இவர் ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறார் ஒரு மரத்துக்கு கீழே ஆப்பிள் காய் கீழே விழுகிறது இவர் யோசிக்கிறார் எப்படி அப்பா மரத்தில் இருந்து ஆப்பிள் விழுகிறது என்று யோசிக்கிறாரே சிந்திக்கிறாரே இப்ப இவரு சொல்லுகிறாரே அதாவது பூயிருப்பு சக்தி பூமிக்கு பூமிக்கு இழுக்கக்கூடிய சக்தி இழுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிறது என்று சொல்லி இவர் இவருடைய விஞ்ஞானத்தில் அறிவியல் ரீதியாக இவர் என்று நிரூபணம் செய்கிறார் இதை வைத்து ஆயிரத்தி எட்நூறு இன்று கூட உலகத்தில் இரண்டு கலைகள் இருக்குது அதாவது இரண்டு கலைகள் அதாவது கண்ணால் ஒரு மனிதனை மயக்கக்கூடிய கலைகள் அதாவது அன்பான சகோதரர்கள் இந்த கலை எப்படி உருவாகிறது என்றால் எூறு காலப்பகுதியில் இருந்த ஒரு அறிவியலாளர் கண்ணுக்கு நதியுடைய அதிர்ச்சியை வைத்து ஆராய்ச்சி செய்கிறார் பாதிப்பு உண்டாகும் என்று அறிவியல் ரீதியாக விஞ்ஞான ரீதியாக கூட இந்த இப்படி ஒரு பாதிப்பு இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் அல்லாஹ் அர்புல் இஸ் அல்லா நம் எல்லோரையும் இந்த மோசமான நோயை விட்டும் இந்த கண்ணூரை விட்டும் தள்ளக்கூடிய குடும்பத்தையும் பெரிய கபுள் செய்வாய் ஒன்றாக இருந்து கேட்டோமோ நல்ல மரணங்கள் ஒன்றாக இருந்து பாக்கியத்தை